வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி எழுநூற்று முப்பதாவது செய்தி சேவை பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சிறமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிவாளம் சசிகுமார் ஜனநாயகத்தில் அமைதியான முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் போராடும் உரிமைகளை பறிக்கிற வகையில் அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுமேயானால் இதை எதிர்கொள்வதற்கு மதசார்பற்ற முற்போக்கு சக்திகள் இத்திரண்டு முறியடிப்பார்கள் என்று கே அழகிரி எச்சரித்துள்ளார் சென்னை பன்னாரப்பேட்டையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ரஜினி அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் என அமைச்சர் ஆர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதல் ரயிலில் சைக்கிள்களை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்குவதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்இ குரூப் நான்கு மற்றும் குரூப் இரண்டு ஏ தேர்வுகளுக்கான நடைமுறையில் சில அதிரடி மாற்றங்களை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் நாடு முழுவதும் நேற்று தொடங்கின இதில் பத்தாம் வகுப்பு தேர்வை சுமார் பதினொன்று லட்சம் பேர் எழுதுகின்றனர் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வு எழுத சுமார் பனிரெண்டு லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர் இந்தியாவில் தொடர்ந்து நாங்கள் தொழில் செய்வது உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை மாற்றி அமைப்பதைப் பொறுத்து அமையும் என்று வோடபோன் ஐடியா நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியாவின் உள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று துருக்கி அதிபருக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுத் தேர்வை மகிழ்ச்சியோடும் மன எதிர்கொள்ளுங்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சீனாவின் வுகான் நகரிலிருந்து தில்லி வந்த நானூற்று ஆறு அடுத்த வாரம் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனையில் கரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் வீடு திரும்பலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா வைரசால் சீனாவின் பொருளாதாரம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது உலக நாடுகள் சீனாவிடமிருந்து வாங்குவதையும் விற்பதையும் தற்போதைக்கு நிறுத்தியுள்ளன கர்நாடகத்தில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதல்வர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபடும் என்ற காங்கிரஸ் தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மத்திய பிரதேசம் சிக்கிம் மற்றும் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு பாஜக தலைவர்களை நியமனம் செய்தார் தேசிய தலைவர் ஜே நட்டா இலங்கை ராணுவ தலைமை தளபதி சாவேந்திர சில்வா அமெரிக்காவில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு இலங்கை அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கோவிட் எனப்படும் கொரோனா கிருமித் தொற்றால் மேலும் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சீனாவின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கொரோனா கிருமி சீனாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாயிரத்து உயர்ந்துள்ளது ஜப்பான் கப்பலில் கொடிய வைரஸ் நோய் காரணமாக மூன்று இந்தியர்கள் உட்பட இருநூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் முடிவடைந்த பின்னர் அனைத்து இந்தியர்களையும் அழைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஜப்பானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது துருக்கி சிரியா இடையே மோதல் வலுத்து வரும் நிலையில் கிளர்ச்சியாளர்கள் பகுதியில் சிறிய ராணுவ ஹெலிகாப்டர் சுற்றி வீழ்த்தப்பட்டுள்ளது இவ்வாரத்தில் இம்மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுவது இரண்டாவது முறையாகும் அமெரிக்கா தலிபான்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட வான்வொழி தாக்குதலில் எட்டு பேர் பலியாகினர் கோவிட் வைரஸ் நோய் தடுப்புக்கு உதவும் விதமாக குபை மாநிலத்திற்கு இருபத்தி மருத்துவ பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் மின்னஞ்சல் முகவரியை ஆதார் கார்டுடன் இணைக்க ஆவணங்கள் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறை மார்ச் இறுதிக்குள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி வறு வசூல் செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையில் ரூபாய் பத்தாயிரம் கோடியை பிப்ரவரி இருபதாம் தேதி செலுத்துவதாக தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான பாரதி ஏர்டெல் தெரிவித்துள்ளது ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கைகளை அமலாக்கத்துறை மற்றும் மத்திய புலனாய்வுத்துறை டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளன தொலைத்தொடர்பு சேவையில் ஈடுபட்டு வரும் ஓடோபோன் ஐடியா நிறுவனம் மூன்றாவது காலாண்டில் ரூபாய் ஆறாயிரத்தி கோடி இழப்பை சந்தித்துள்ளது ரஞ்சித் தொடரின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த இந்திய அணியின் மூத்த வேக வீச்சாளர் இஷாந்த் சர்மா தற்போது காயத்திலிருந்து மீண்டுள்ளார் சென்னையில் நடந்த சீனியர்களுக்கான தேசிய அளவிலான எழுபத்தி ஏழாவது ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா பதினெட்டாவது சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் கர்நாடகாவில் நடைபெற்ற கம்பாலா பந்தயத்தில் மின்னல் வேகத்தில் ஓடிய சீனிவாச கவுடாவிற்கு இந்திய விளையாட்டு ஆணையத்தில் பயிற்சி வழங்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரேன் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான தேசிய இருபது கிலோமீட்டர் நடைப்பந்தயம் ராஞ்சியில் நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த பாவ்னா ஜாட் பந்தய தூரத்தை ஒரு மணி இருபத்தி ஒன்பது கடந்தார் இது புதிய தேசிய சாதனையாகும் இந்த ஆண்டு ஐ தொடருக்கு பின்பு அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் ஓய்வு பெறப் தகவல்கள் வெளியாகி கன்னிமாடம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் மூன்று கால வாகனம் பாடலை பாடி அசத்தினார் திண்டுக்கல் ஐ லியோனி இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்